الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه واصحابه واهل بيته اجمعين اما بعد فقد قال الله رب العزه تبارك وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس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 وَإِنَّمَا لِكُلِّ امْرِئٍ مَا نَوَى وَقَالَ أَيْضًا حَبِيبُنَا صلى الله عليه وسلم تَصَدَّقُوا فَإِنَّ الصَّدَقَةَ تُفْقِفُكُمْ عَنِ النَّارِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ جُمَعَ بِنْ كَرَمَيْنِ دَنَيْنِ رَيْوَيْتُ اللَّهُمَّ إِنَّ لَمْ بَنِي اعْتِكَافُ دِي نِيَّتُهُ أَمَرَﻨَاكُمُ اللَّهُ إِنَّ لَدَيَّ أَرْغَلَ اللَّهُ جَلَّ جَلَالُهُ رَبُّ الْعِزَّةِ نَمَّيْ فَضَايْتَ وَنْفَالِيكَ كَرَوْنْ ون ون نَمْ تَغَلَ تَيَوَغَلِ نَرَيْوَيْتِ تَرْغَلَ انْدَ وَاللَّهَ الرَّحْمَنُ எந்த நோக்கத்திற்கு உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் எனவும் விடயங்களை செய்ய வேண்டாம் என அன்புடன் செயல்பாடு இன்மையிலும் நாளை மறுமையிலும் நமக்கு நஷ்டத்தையே படுத்தி தரும் என நவீனா முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களோ அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் ியத்தான சிந்தனைகள் செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் உங்களை முக்கிய செய்து கொள்கிறேன் அருமைக்குறி அல்லாஹ் இன்னார்களே அல்லாஹ படைத்த உலகம் அவன் படைத்த உலகத்தில் காட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் அமைத்து தந்திருக்கிறான் அவன் அமைத்து தந்த மாதங்கள் பன்னிரண்டு அந்த பன்னிரண்டு மாதங்களில் இரண்டாம் மாதம் சஃபருடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம் சபருடைய மாதம் நாளை மகரிப்புடைய தொழுகையுடனும் அல்லது நாளை மறுநாள் மகரிபுடைய தொழுகையுடன் நிறைவு பெறவிருக்குகிறது நாளை மகரிவுடைய நேரத்தில் ரபி ஒளி லவ்வல் வசந்த மாதத்தின் பிறை என்பது ஒரு காரியம் நாளை யாருக்கு பிறை தென்படுகிறதோ அது அறிவிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு அறிவிப்பதும் ஒரு சுண்ணத்தான காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லாஹும் இன்னல் அடிதார்களே தமிழ்தவசா இந்த உலகத்தை படைத்தவன் பரிபாலிக்குகிறவன் இந்த உலகத்தில் நடைபெறுகிற அனைத்து செயல்பாடுகளும் அவனுடைய கதிர் அவனுடைய கலா என்றம் நடைபெறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய சந்தோஷத்தையும் தரலாம் நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் மன உளைச்சல்களையும் கஷ்டங்களையும் உள்ளத்துக்கு நிம்மதியற்ற ஒரு சூழலையும் ஏற்படுத்தலாம் நிலவரியார்களே இதனால தான் அவர்கள் நம்மை படைத்த அல்லாவுடைய தொடர்பை நாம் சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா நிலைமைகளிலும் நம்மை படைத்தர கூட நம்முடைய தொடர்பு நிலைமை சீராக அமைய வேண்டும் என்பதற்காக அந்த நிலைமை என்பது சந்தோஷகரமான சூழலாக இருக்கலாம் அந்த நிலைமை என்பது கஷ்டமாக கவலைகளை ஏற்படுத்தி தருகிற நிகழ்வுகளாக இருக்கலாம் இது எப்படி இருந்தாலும் இரண்டையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை புகழ்கிறேன் தந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் கஷ்டம் ஏற்படுகிற பொழுதும் அல்லாஹுவை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாஹ் தந்தை ஏற்படுத்தி தந்திருக்கிற அதனை நான் பொறுத்து கொள்கிறேன் நான் சபராக இருக்குகிறேன் என்று எந்த ஒரு இருப்பானோ இது ஈமானுடைய மக்களுக்கு மாத்திரம்தான் இந்த தன்மை கிடைக்கும் என்றும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கஷ்டமான சூழலிலும் கஷ்டமான சூழல்களிலும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி பொறுத்துக் கொள்கிறது இது உண்மையான முமீனுடைய சிபாத்தாக தன்மையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அல்லாஹூ இதனால தான் ஹபீபுனா சல் அல்லாஹ் அலை அவர்கள் அல்லா என்ற வாழ்க்கையில் நீ எதை தந்திருக்கிறாயோ அதை தடுப்பதற்கும் அதை இல்லாமல் செய்வதற்கும் உலகத்தை யாரும் இல்லையா அல்லா ஓலா முகத்தி அலிமா மனா நீ எதை என்னுடைய வாழ்க்கையில் ாயோ நீலகத்தில் எனக்கு சார்வதற்கு யாரும் இல்லையாமா கவை என்ன வாழ்க்கையில இன்னதுதான் என்று நீ எதை முடிவு செய்திருக்கிறாயோ அந்த முடிவை மாற்றி அமைப்பதற்கும் இந்த உலகத்தில யாரும் இல்லையா வாழ்க்கையில் தொழுகை இன்றிருக்க மாட்டார் ஒரு மும்பினுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்று வந்தால் எச்சரித்து இருக்கிறார்கள் குப்ரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகைதான் குஃருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையே தொகுதிதான் உள்ளவர்கள் தன்னுடைய சிரஸ்தாங்கத்தை அவர்கள் மறுக்குகிறார்கள் தன் தலையை கீழே வைத்து தன்னை படைத்த ரம்புக்கு சஜிதா செய்வதை மறுக்குகிறார்கள் ஆனால் இவர்கள் ஓரிவை கொள்கை என்ற அந்த வகதானியத்தை அல்லாஹ் ஒருவன் என்பதை பகருகிறார்களோ அவர்கள்ீஜா என்பது ஒரு முகமில் அவன் சர்வ சாதாரணமாக எல்லா காலங்களிலும் தொழுகையுள்ளவனாக இருப்பான் எனவே தொழுகிற மனிதனுடைய உள்ளத்திலே எந்த நேரமும் என்னை படை தரப்பா என்னை படை அவன் எனக்கு தருகிறவன் என்னை படை தரப்பு அவன் சில சந்தர்ப்பங்களில் எனக்கு வேண்டியதை தராமல் தடுக்கிறவனும் அவன் தான் எது எப்படி இருந்தாலும் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உள்ளத்தில் உறுதியாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடத்தை செல்லாஹு சொல்லித் தந்திருக்கார் கினிமன் அல்லாஹோட நெல்லடியாக ஓதுகிற பொழுது திருப்பிராயத்தில் கடமைகள் சித்த என்றுர் அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாவுடைய முடிவு இதையும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இதை நான் விசுவாசம் பண்ணிருக்கிறேன் அந்த முடிவு எப்படி இருக்கலாம் கைவிளவாக உள்ளத்துக்குற துன்பத்தையும் துயரத்தையும் தருகிறதாகவும் அல்லாவுடைய கதிர் அமையலாம் இது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் தன்னுடைய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துகிறான் இந்த உலகத்தை அவன் நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் நம்பிக்கை வைத்தவர்கள் தான் உண்மை என்பதை மறந்துவிடக் குரான்லா இந்த உலகத்துல நடத்துகிற அனைத்தையுமே அது அல்லாவின் புறத்தால் ஏற்படுத்தப்படுகிறது அல்லாவின் புறத்தால் ஏற்படுத்தப்படுகிறது அல்லாஹு நல்ல எனவே அந்த வகையில சம காலத்தில் ஏற்பட்டு இருக்குகிற பெரும வீழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் இலங்கை சூறாக இலங்கைக்கு அருகாமல் இருக்குகிற நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட பெருமலை ஏற்பட்டதன் பல அழிவுகளுக்கும் பல கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சில சந்தர்ப்பங்கள்ல மிக நீண்ட நெடிய நேரம் பெருமலை கொட்டுகிறது கொட்டுகிறது ஆனால் அந்த மலை பெய்கிற பகுதிகளை பொறுத்து சிலர்களுக்கு அந்த மலை பொருட்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒன்று பெய்கிற மலை வடிகான கலக்க வேண்டுமோ அங்கு போய் சேர்ந்து கொள்கிறது மழை பெய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிற சில சந்தர்ப்பங்களையும் சென்றடைவதற்கான தகுதியான உயிர் பாதிப்புகள் கூட ஏற்படுகிறது இரண்டு அல்லது மூன்று திறங்களுக்கு முன்னர் கொழும்பையும் சூழ உள்ள பகுதிகளில் திடீரென தொடராக ஒரு மணிக்கு பெய்த மலையின் காரணமாக சிறர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி மிக கவலைக்குரிய செய்தி வெளி இன்னல்களான நிலைமைகள் ஏற்படுகிற பொழுதும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்கள் என்னின் பக்கம் நீங்கள் செய்கிறவர்களாக இருந்து கொள்ளுங்கள் அவர்கள் நமக்கு முன்மாதிரி நம்முடைய அவர்களுடைய காலத்திலும் நம்முடைய காலத்தில் ஏற்படுவதை போன்ற பஞ்சமும் ஏற்பட்டு இருக்கு காலத்தில் ஏற்படுகிற பெரு வெள்ளத்தை போன்ற தொடர் மலைகளும் அவர்களுடைய காலத்திலும் ஏற்பட்டிருக்கிறது நபதிக்கு போனவர்கள் பார்க்கலாம் திருமலாவுடைய திசையில முன்பகுதியில வலது பக்கமாக ஒரு கதவு இருக்கு அந்த கதவினுடைய பெயர் என்றும் கூட பாபு ரஹ்மா என்று வைத்திருக்கிறார் நெல்லடியார்களே அந்த பாபு ரஹ்மா என்று பெயர் வைக்கப்பட்ட அதில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை அல்லா பொருந்து வைத்திருக்கிறான் மழை இல்லாததின் காரணமாக விவசாய நிலங்கள் எல்லாம் காய்ந்திருக்கிறது யார சூழல்லா கால்நடைகள் கூட தண்ணீர் இல்லாததால் இறந்து மடிகிறது யார சூழல்லா மழை வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மின்பரிலே இருந்த செல்லம் வாங்களை மேலே துவா செய்தாகவும் மழை பெய்யுமா என்ற அடையாளமே இல்லாத இருந்த வானம் திடீரென மலை மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பெய்கிறது ஒரு வாரம் மழை பெய்கிறது அடுத்த ஜுமாவுடைய நாள் அதே சகாவிடார்கள் யார சூழல்லா மழை கூடுதலாக பெய்களின் காரணமாக தெருக்கல்ல வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது யாழ்வா யார சூழல்லா மலையை நிறுத்த துவா செய்யுங்கள் அல்லாகு நெல்லடியார்களே நமக்கு மலை என்பது அல்லது மலை இல்லை என்பது அது நம்முடைய காலத்தில் மாத்திர முகம் கொடுக்கிறோம் அவர்களுடைய நடந்து கொண்டார்கள் என்ற முன்மாதிரிகளை நமக்கு காட்டித் தந்திருக்கிறார் மலை கூடுதலாக பேயுகிற பொழுது அழகாக சொல்லித் தந்த ஒரு துவா தான் இந்த பெய்கிற மலையை எங்களுக்கு பாதகமாக அமைத்து விடாதே இந்த கூடுதலாக மலை பெய்துகிற பொழுது யாரின் பக்கம் அந்த மலை தேவை இருக்கு எங்களை சூழ உள்ள பகுதிகளுக்கு அந்த மலையை மரங்கள் வளர்ந்து எங்கெல்லாம் நீர் தடாகங்கள் நீரை சேமித்து வைக்கிற பகுதிகள் இருக்குகிறதோ அப்பேற்பட்ட அந்த மலை குன்றான பகுதிகளில் இந்த மலை நீர் தேங்கி நிற்கிற அந்த பகுதிகளில் இந்த மலையை பேய வையாள்லா என செல்லாக செல்லும் தேவையை விடவும் மலை அதிகமாக பெய்கிற பொழுது இப்படி துவா கேட்டுவிட்டார்கள் என்பதை நமக்கு அழகாக மலையுடன் கூடிய இளம் ஏற்படுகிறந்த பெ சகாபாக்கள் நம்முடைய முன்னவர்கள் இடி இலக் முழக்கம் மிக பயந்தரமாக இருக்கு அந்த ஆயத்தை ஓதுவதே ஒரு சுண்ணத்தான காரியம் காட்டித் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்ற வார்த்தையை வார்த்தை இடி முழக்கம் பயந்தரமாக இருக்குகிற பொழுது இதை ஓதுவது ஒரு சுண்ணத் என்று சகாபாக்கள் காட்டித் தந்திருக்கார் எனவே கணிமல்ல நெல் அடியார்களே உலகம் அல்லாவுடைய நடைமுறை அல்லாவுடைய பிரகாரம் நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது அது நமக்கு சாதகமாக இருக்கலாம் நமக்கு பாதகமாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நம்மை படைத்தரப்புடன் நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது சகாபாக்கள் சொல்கிறார்கள் நிறைவு செல்லுவர்கள் காற்று வீசுகிற பொழுது அல்லது பயங்கரமாக மழை பெய்யுகிற பொழுது செல்லுவர்கள் தொழுகையின் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள் எனவே நெல்லடையார்களே அப்பேற்பட்ட ஒரு சூழலை நாம் நம்முடைய நாட்டின் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டினுடைய பல பாகங்களிலும் மழை பெரு பெருமழை பெய்யுவதற்கு காரணமாக வெள்ள தண்ணீர் பெருக்கெடுத்து ஓதுவதன் காரணமாக சில வீடுகளிலே சில வியாபாரங்களே தண்ணீர் புகழ்மாக சரியான முறையில் அன்றாட தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய அண்டை நாடான தமிழ்நாட்டில் மிக பெரும் பாரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அன்றாட நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் அதை ஏன் ஏற்படுத்துகிறான் அதற்குரிய காரணம் என்ன என்பதனையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அல்லா பின்வருமாறு சொல்கிறான் இந்த உலகத்தில ஏற்படுகிற பல பிரச்சனைகள் சோதனைகள் இது மனிதர்கள் செய்து கொள்ள அவருடைய கரண்கள் உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள் என் அர்த்தம் அல்லா சுடுகுரான் இந்த உலகத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கு நீங்கள் காரணமாக அமைந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ளாதீர்கள் இதை நம்ம சொல்லுகிறார் மனிதர்கள் செய்து கொண்ட பாவத்தின் காரணமாகவே உலகத்தில் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது நல்லவர்களும் இருக்கிறார்கள் தான் நல்லவர்களும் சோதிக்கப்படுகிறார்களே அல்லாஹ் ரபு இந்த சவார கவசா நல்லவர்களையும் சோதிப்பான் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக நல்லவர்களையும் அல்லா சோதிப்பான் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்ல கொடுத்தும் சோதிப்பான் அல்லா கொடுக்காமல் எடுத்தும் அல்லா சோதிப்பான் கணிமன் அல்லாஹுவின் நெல்லடியார்களே சில சந்தர்ப்பங்களில் நல்லவர்களுடைய அவர்கள் செய்கிற பொறுமையின் காரணமாக அவர்கள் அவங்க செஞ்ச செயல்பாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய விபரீதத்தை அவர்கள் சுவைத்து பார்ப்பதற்காக அவர்கள் அவர்கள் எண்ணின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற தவறுகளை தான் செய்ய வேண்டிய கடமை உணர்வுகள் தன்னுடைய நிலைப்பாட்டை வித்தியாசப்படுத்தியதனால் ஏற்படுகிற விபரீதம் என்னுடைய பொறுப்பை நான் பொறுப்பாக செயல்படுத்தாததினால் ஏற்பட்டிருக்கிற விபரீதம் அல்லா என்னை சோதிக்கிறான் என்று அவர்கள் விளங்கி அவர்களை தன் வாழ்க்கையை திருத்தி ல அல்லகும் எருகிறோம் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக என்பதையும் அல்லா சொல்லிதான் வைத்திருக்கிறார் கிரிமனமாக நெல்லார்களே இதுபோன்ற இன்னொரு வசனம் அல்லா சொல்லுகிறான் எருகிறோம் நல்லவைகளை கொண்டும் கெட்டவைகளை கொண்டும் அவர்களை சோதிப்போம் எதற்காக அவர்கள் எங்களின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் என்பது ஏற்கனவே ஒரு சோதனை கூட இந்த என்பது நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தரப்பட்டது அல்ல இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிப்பது கொண்டு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி நாளை மறுபையில் அந்த சுகமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தை தந்திருக்கிறார் செல்லம் அத் துணியா இந்த துன்யா என்பது அல்லாஹுவை நம்பி வாழுகிற மக்களுக்கு ஒரு சிறை கூடத்தை போல சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக வேண்டியோம் என்பதற்காக எங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது இன்னல்களும் சஞ்சலங்களும் அல்லாஹ் வார்த்தை பின்வருமாறு சொல்கிறது அஸ்லாமி மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா அஹசிபன் நான் மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா அவங்க ஈமான் கொண்டோம் என்பதற்காக அவர்கள் மீன்களாக வாழுகிறார்கள் என்பதற்காக எந்த விதமான சோதனைகளும் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா சொல்லுகிறான் மீன்களுக்கும் சோதனை என்பது வரும் அல்லா தெளிவாக தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார் இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் உம்மத்தினரும் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்கள் குளித்தி எடுக்கப்பட்டார்கள் அன்றைய காலத்திலிருந்து அல்லாவுடைய தூதரும் அவர்களை ஏற்றுக்கொண்டும் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என அவர்கள் வாய்விட்டு பேசுகிற கேட்குகிற அளவு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் குரான் சொல்லி இருக்கிறார் கெனிமன் அல்லாஹ் நிலையார்களே எனவே இந்த உலகம் என்பது இந்த துன்யா என்பது ஒரு சோதனை கூடம் என்பதை மறந்துவிடக் கூடாது இதில் சுகண்டியாக சுகமாக வாழ்வதை அனுபவிப்பதை எதிர்பார்ப்பதை விடவும் இந்த உலகத்தில் ஏற்படுகிற கஷ்டங்களை அல்லாவுக்காவின் பொறுத்து கொண்டு கஷ்டப்படுகிற மக்களுக்கு அல்லாவுக்காவனை உதவி செய்து கொண்டு நாளை வறுமையில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திருக்கிற அந்த ஜென்னா என்ற அந்த அடைகிறார்களோ நிச்சயமாக வெற்றியாளர்கள் பாதுகாப்பு நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்கள் எனவே கண்ணியமான அன்பாக நிலையார்களே டபுள் டிசட் ஆலா நம்முடைய முன்னோர்களை கொண்டு இது போன்ற கஷ்டமான சூழல்களில் என்ன செய்ய வேண்டும் பாடம் சொல்லி தந்திருக்கார்கள் அல்லாகுவின் நெல்லார்களே சென்ற காலங்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெருமளையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்பது அகில வேண்டுதலாகவும் இருக்கிறது இன்றைய வாரம் அந்த தலைப்பில் சுமாக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் ஜெனியாவுடைய எதிர்ப்பார் அல்லாஹுவின் நெல்லடியார்களே கத்தாபுரம் ராவ் தானுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது சொன்னனே நிறைய காலத்திலும் ஏற்பட்டிருக்கிறது சகாபாருடைய காலத்திலும் அதற்கு பிறகும் ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் அரசாட்சி அமைத்திருக்கிறார்கள் மதினாவில் இருந்து தன்னுடைய அயல் நாடுகளுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இந்த மதீனாவையும் மதினாவையும் சூழ உள்ள மக்களை பஞ்சம் வாட்டி அவர்களுக்கு <tries> <tries> <tries> அயல் நாடு இஸ்லாமியல் வாடுகள் அந்த நாட்டுக்கு தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அவர்கள் சுகண்டியாக சுகமாக நீங்களும் உங்களுக்கு கீழடுக்குகிறவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மதீனாவை பஞ்சம் வாட்டி எடுக்குகிறது சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டியவர்கள் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போன்ற உணர்வு ஒரு முக்மீனுக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாமிய பாடம் சொல்லித் தந்திருக்கிறது தன்னுடையார்கள் இந்த கடிதத்தை கிடைக்க அந்த கவர்னர்களில் முதல் முதலாக உதவி நிவாரணம் அந்த சிரியா என்ற பகுதியில் இருந்து மதீனாவை வந்தடைகிறது சுமார் நாலாயிரம் ஒட்டகங்கள் ஒன்று ரெண்டு அல்ல ஒரு அல்ல நான்காயிரம் ஒட்டகங்கள் நிறைய காப்பாட்டு தானிய வகைகளை அந்த சிரியாவுடைய பகுதியில் இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அல்லாஹிங் நெல்லியார்களே அகோ அபயத்தில் ஜெர்ரா ஹரவி உதவி முதல் உதவியாக நிவாரணமாக அங்கே பல ஒட்டகங்கள் மதினாகி வந்து சேருகிறது இப்படி ஒவ்வொரு சகாபாக்களை வைக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அழைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹூர்களே கடிதம் எழுதுகிறார்கள் அமீர் அவர்களே உங்களுக்கு அல்லாஹுடைய தலா உண்டாகுவதாக தகுதி உள்ள அந்த அல்லாஹுவை யாரும் இல்லையே அவரை புகழ்ந்து உங்களுக்கு உங்களுடைய எப்படி இருக்கிற பகுதிகளில் தன்னால் முடிந்த உதவிகளை மதீனாவுக்கு சேகரம் செய்கிறார்கள் வரலாற்று பல ஒட்டக கூட்டங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அவ்வளவு அந்த ஒட்டக கூட்டங்களின் முதல் ஒட்டகம் மதியனால தெரிக்கும் அதனுடைய கடை தோட்டகம் இந்த பொருள்களை உங்களுக்கு உதவியாக பல கூட்டங்கள் அனுப்பி வைக்கிறேன் முயற்சி செய்கிறேன் கடல் மார்க்கமாக உங்களுக்கு உதவிகள் அனுப்ப முடியுமா இருந்தால் அப்படியும் அனுப்புகிறேன் என எழுதியவர்கள் சுமார் இருபது சுமார் இருபது கப்பல்கள் நிறைய மாவு எண்ணெய் இவை இரண்டையின் சேர்த்து மதியனாவை நோக்கி அந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதை நம்முடைய இஸ்லாமிய சரித்திரம் சொல்கிறது சகோதரர் சரித்திர சொந்தாரர்களான இஸ்லாமியர்கள் அவுடையால் உலகளாவியமைப்பில் முஸ்லீம்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உதவிகள் செய்கிற மிக விசாலமான உள்ளம் பெற்றவர்கள் என்பதில் நிச்சயமாக சந்தேகம் இல்லை அது எங்கர நாட்டுடையவர்களும் சரி அண்டை நாடான இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களும் சரி அல்லது உலகளாவிய எங்கிருக்கிற முஸ்லீம்களும் சரி முஸ்லீம்கள் உதவி செய்வதில் முன்மாதிரியானவர்கள் என்பது இன்று உலகம் அறிந்த உண்மை ார்களே எனக்குலகத்தை தந்திருப்பான் அல்லாஹ் நிலையார்களே நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருப்பான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் அல்லாஹ் யாரு யாருக்கு எந்த நிகமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நிகமத்தினுடைய பிரதிபரன் அவரிலிருந்து வெளியாக வேண்டும் صلى الله <سؤال> الله <سؤال> عليه وسلم تعالى يحب <سؤال> நான் சொன்னா யூ على ஐயரா அல்லா விரும்பு கரான் அல்லா விரும்பு கரான் அடியானுக்கு நான் எந்த நிறமத்தை கொடுத்திருக்கிறேனோ அந்த நிறமத்துடைய பிரதிபலம் அவனிட வெளியாக வேண்டும் என்பதை அல்லா விரும்புகிறார் எனவே எந்த மக்கள் விசாலமான செல்வம் கொடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் உதவிகள் செய்ய முடியுமான சூழலை அல்லா ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அப்பேற்பட்டவர்களிடத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வெளியாக வேண்டும் என்பதை அல்லா அல்லாவுடைய முகமது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான் செய்கிற ஒவ்வொரு உதவியும் அது நமக்கு ஏன்படுகிற பலாய் முசிபத்துகளில் நம்மை பாதுகாப்பதாக இது இஸ்லாம் படித்து தருகிற ஒரு நம்பிக்கை சகோதரி அல்லாஹுவின் நல்லா நல்லே நாங்கள் கொடுக்கிற தான தர்மங்களுக்கு அரபியில சொல்கிற அரபியில் சொல்லப்படுகிற வார்த்தை சதக்கா இந்த பொருள் இஸ்லாம் சதக்கா என்ற பெயரை வைத்திருக்கிறது உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிறாங்க சதக்கா என்பது சிதத் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது சிதத் என்றால் உண்மை என்பது அர்த்தம் அதாவது இன்னடையார்களே நான் கொண்டிருக்கிற ஈமான் இந்த உலகத்துல பொருளை தருகிறவன் அல்லா செல்வத்தை அல்லாவுடைய பாதையும் செலவு செய்வாங்க சரி அல்லது சுகமான வாழ்க்கையிலும் சரி அல்லாவுடைய பாதையில் அவங்க செலவு செய்வாங்க கஷ்டம் எனக்கே திங்கத்துக்கு இல்ல நான் எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்கிறது இத கொடுத்தா நாளைக்கு எனக்கு கிடைக்காது என்பதெல்லாம் உங்களுடைய சிபல் அல்லாஹுவின் நெல்லடியார்களே எனக்கு இல்லாவிட்டாலும் என்பது அவங்க தேர்ந்தெடுப்பாங்க முன்னுரிமை கொடுப்பாங்க தனக்கு தேவை இருந்தாலும் கூட தன்னுடைய தெரிவு செய்வார்கள் உதவி செய்ய முன்வருவார்கள் என்று அந்த உண்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் நெல்லடியார்களே அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் தக்குவா உள்ள மக்களுடைய தன்மை இதுதான் எனவே நான் கொடுத்துகிற அந்த பொருள் சதக்காய் என்ற பெயரும் பெறுகிறது அல்லாவுடன் உண்மைப்படுத்து சந்தேகம் என்பதிலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உறுதிப்படுத்துவதற்கு நான் என்ற பெயர் பெறுகிறது நிறுவனை நீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை போக்கும் என்பதைப் போலவே பாதுகாக்கும் எனவே கண்ணியமான நெல்லடியார்களே கிணரை பொறுத்தவரை சந்தேகமே இல்லை இதனால தான் பொருளை பொறுத்தவரை நாம் இஸ்லாமிய கடமைகளில் ஒரு இடத்துக்கு கொடுக்கிறோமே அந்த பொருளுக்கு சொல்லப்படுகிற பெயர் ஏன் தக்காத் என பெயர் வைக்கப்பட்டது அல்ல அவர் அந்த ஜக்காத் என்ற வார்த்தைக்கு பரக்கத் என்று அர்த்தம் இருக்கிறது. அந்த என்ற வார்த்தைக்கு நம்மா வளர்ச்சி அடைய செய்தல் வளருதல் என்று அர்த்தம் இருக்குகிறது அல்லாஹ் தந்த பொருளை அவன் கடமையாக்குகிற விதத்தை நாம் ஏற்றி நாம் கொடுத்துகிற பொழுது அல்லாஹ் நம்மிடத்தில் இருப்பதை நிச்சயம் வளர்க்குரியதாக அபிவிருத்திக்குட்பட்டதாக அல்லது வளர்வடைகிற ஒன்றாக அல்லாஹைப்பான் இதைதான் செல்லம் லாப செல்லம் அவங்க சொன்னாங்க உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற செல்வங்களை நீங்கள் அல்லாவுடைய பாதையில கொடுக்குகிற பொழுது நீங்கள் கொடுக்குகிற பொழுது அல்லாஹ் அதை தன்னுடைய குதிரை குட்டியை எப்படி நீங்கள் வளர்ப்பீர்களோ அதுபோன்று நீங்கள் கொடுக்கிற நன்மையை அல்லாஹ் வளர்ப்பான் அளவு வளர்ப்பான் நீயர் எந்த அளவுக்கு பாதிப்பாக தூய்மை உள்ளதாக இருக்குமோ அந்த அளவு அல்ல அதற்குரிய நன்மைகளையும் பன்மடங்காக ஆக்கி தருவார் சிலர்களுக்கு கொண்டு கொடுத்தா பத்து நன்மை கிடைக்கும் சிலர்களுக்கு கொண்டு கொடுத்தா இருநூறு நன்மை கிடைக்கும் கொண்டுாவுக்காக வேண்டி யார் அழகிய கடன்களை கொடுத்து மக்களுடைய கஷ்டங்களை துடைத்துகிறார்களோ மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவருக்கு அதனுடைய நன்மை பன்மடங்காக கிடைக்கும் எவளோ எந்த அளவுகோலும் அறியார்களே வெளிப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான் எனவே நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை விஸ்லாம் காட்டி தந்த ஒரு பாடம் தான் பொறுத்தவரை ஒரு உடம்புக்கு ஒப்பீடு செய்து காட்டினார்கள் பொறுத்தவரை ஒரு உடம்புக்கு ஒப்பீடு செய்து காட்டினார்கள் எப்படி உடம்பில் வருத்தம் வருகிற பொழுது உடம்பினுடைய ஏனைய அவயவங்களும் அந்த வருத்தத்தை தாண்டி அந்த வருத்தம் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிக்கு உதவி செய்கிறதோ இது போலதான் ஒரு முடிவுக்கு ஏற்படுகிற கஷ்டம் அடுத்தவர்கள் உதவிகள் உத்தாசைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் முமீன்களை கட்டிடத்துக்கு முகமின்களை பொறுத்தவரை இதே போல்யான் ஒரு கட்டிடத்தை ஒரு கட்டிடம் ஒரு பகுதி பகுதியை எப்படி ஆடாமல் அசையாமல் கட்டி புடிந்து கொள்கிறதோ அது போலவே முஹ்மீன்கள் அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டத்தின் போது அவர்கள் சரிந்து விழுந்து விடாமல் அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குகிறது என்பதையும் செல்லும் செல்ல அழகாக சொல்லித் தந்திருக்கிறார் எனவே நம்படியார்களே இஸ்லாம் காட்டி தடுக்க இஸ்லாம் காட்டி தருகிற இந்த நல்ல போதனைகளை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுவோம் முயற்சி செய்வோம் விடும் என்றால் அல்லா இன்னும் இன்னும் நிறைவாக தருவான் என்ற அந்த பலம் மிக்க ஈவானை வலுப்பெறச் செய்வோம் அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்களை நம் அனைவருக்கும் தந்தருவானாக கஷ்டத்தில் வாழுகிற பொழுது பொறுத்துக் கொள்கிற நாளை வறுமையில் அதற்குரிய அல்லா சுவருக்கத்தில் தருவான் என்ற அந்த நல்ல விசாலமான எண்ணங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவான